क्रिष्टा क्रिष्टा नमो சச்சிதானய கிருஷ்ணாணே நமோ வேதாந்திசாட்சிணே கிருஷ்ணாய் சுவோக்கி வேதாஜா வந்தே சமய முனிம் சகசிரமூர் புருஷோத்தமசிரே சகசிரம் பிரசம் நருச்சே ஜன்மராதிஷாத் வியசுருச்சி ரவிர்விச்சனூரிய சவிலோச்சனாயசதிர்ஜியோதிச்சிர் ரவிர்விசூரியச்சி இதுவரைக்கும் நாம சென்ற வகுப்பில் அர்த்தம் பார்த்துருக்கோம் இப்போ விரோச்சனாங்கிற பதத்துக்கு அர்த்தம் பார்க்கணும் விவிதம் ரோச்சத்தே இது விரோச்சனா விவிதம் ரோச்சதே இது விரோச்சனா விரோச்சன சப்தத்துக்கு ரோச்சத்தே விவிதம் விதவிதமாக பகவானை நம்ம பார்த்து ஆனந்தப்படுறோம் சுவாமிக்கெல்லாம் விதவிதமாக அலங்காரம் பண்ணி புஷ்பமாலைகள்லாம் விதவிதமாக இது பண்ணி நம்ம சந்தோஷப்படுறோம் நம்ம விதவிதமாக அனுபவிக்கிறதுக்கு உரியவனாக இருக்கிறான் ஆகையினால் அவனுக்கு விரோச்சனன் அப்படின்னு பேர் விவிதம் ரோச்சத்தே இது விரோச்சனா நம்முடைய பக்தியை பார்த்தும் விதவிதமாக நாம் பண்ணக்கூடிய பக்தியின் வெளிப்பாடுகளை பார்த்தும் பகவான் சந்தோஷப்படுறோம் ஆக பக்தனுக்கும் பகவானுக்கும் பரஸ்பரம் ஆனந்தம் ஏற்படுகிறது அபிஷேகங்களாலேயும் அலங்காரங்களாலேயும் தூபதீப நைவேத்தியங்களாலேயும் உபச்சாரங்களாலையும் அவரை நாம் அவருக்கு நாம் திருப்தி கொடுக்க முடியாது அவர் பூர்ணமானவர் நம்ம மனசுக்கு ஒரு நிறைவு ஏற்படுறதுக்காக அதெல்லாம் நாம் பண்ணுறோம் அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஒரு குழந்த அப்பா அம்மாவுக்கு செஞ்சால் எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்களோ அது மாதிரி பகவானும் ஏற்றுக்கொள்கிறார் நாமும் அப்படி பகவான் ஏற்றுக்கொள்கிறத பார்த்து சந்தோஷப்படும் ஆகவே விரோச்சனஹா அப்படிங்கிறது இந்த நாமத்துக்கு அர்த்தம் வேறு ஏதாவது அவர் அர்த்தம் சொல்லியிருந்தாருன்னா விவருத்திக்காரர் சொல்லியிருந்தாருன்னா அதை நம்ம பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் அடுத்தது சூர்யகா சூரியஹாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் ராஜாரியார் சூயமி சூரிய அக்னிர்வாயர் சூவே சூரிய நூயூரியர்வ சூரிய நிபாத்தியதே ராஜசூய சூரிய ராஜசூய சூரிய இது பாணினி வச்சனாத் சூரிய சூரியஹான்னு மகாவிஷ்ணுவை பூஜை பண்ணுறோம் சூரியாய நமகான் சூரியாயா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் நமக்கு செல்வத்தை வழங்குறார் சூதே சூத்தேன்னா பிரசூத்தே நம்மடத் நமக்கு செல்வங்கள் எல்லாம் ியம்னு சொன்னால் எல்லா வகையான சமஸ்தெல்வங்களும் அஷ்டவித ஐஸ்வர்யம் எல்லாம் எல்லா விதமான செல்வங்களையும் பகவான் இந்த வாழ்க்கைக்கு தேவையான உடம்பை காப்பாற்றுறதுக்கு மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு எல்லாம் குரு நல்ல குருவை கொடுக்கறதுலேருந்து குழந்தைகளை கொடுக்கறதுலேருந்து எல்லாமே சேர்ந்து தான் செல்வம்னு சொல்கிறது நீங்காத செல்வம்னு ஆண்டாள் பாடுறாள் அது மாதிரி புரிஞ்சுக்கணும் சூத்தே ஸ்ரீயம் சூத்தேன்னு சொன்னால் பிரசவிக்கிறது வழங்கிறது ஸ்ரீயம் ஸ்ரீயத்தை செல்வத்தை இது சூரிய ஆகையினால சூரியன்னு பேர் அக்னியும் அப்படிதான் சூரிய பகவானை பூஜை பண்ணினா சூரிய பகவான் ரூபத்தில் பகவானை பூஜை பண்ணுறதுனால கொடுக்குறார் அக்னி ரூபமாகவும் இருக்கார்னு அர்த்தம் அக்னிர்வா சூரியார் அக்னர்வா சூரியா ஆக செல்வம் நிறைந்த பிறப்பை நமக்கு வழங்குகிறார் அறி அறிவு செல்வம் அன்பு செல்வம் சொற்செல்வம் இல்லை ஆரோக்கிய செல்வம் அப்புறம் நல்ல குழந்தை செல்வம் எல்லாம் பொருட்செல்வம் எல்லாம் கொடுக்குறார் ஆக தெய்வீகமான பிறப்பை நமக்கு செல்வ சிறப்பான பிறப்பை நமக்கு வழங்குகிறார் ஆகையினால் அவர் சூரியன் என்றும் அக்னி என்றும் உபாசிக்கப்படுகிறார் சூரியா அதுக்கு அதுக்கு காரணத்தை சொல்றார் சூதேகே சுபதேர்வா சுபத்தேன்னு எடுத்துக்கலாம் சூதேகேன்னு எடுத்துக்கலாம் சூரிய சப்தா நிபாத்தியதே சாதாரணமாக சூரிய சப்தத்துக்கு சுஷ்டு ஈரையதி அப்படி சொல்கிற வழக்கம் சுஷ்டு ஈரயத்தின்னு சொன்னால் நன்றாக பிரகாசப்படுத்துகிறார் எல்லாத்தையும் அதனால் சூரியகான்னு சொல்கிற வழக்கம் இங்கே ஆச்சாரியர் வேறு மீனிங் சொல்லி அதுக்கு காரணத்தையும் சொல்கிறார் ஆகா சூதேகே சுபதேர் வா சூதே சொல்லலாம் சுவதேன்னு சொல்லலாம் அதனால் இந்த ஷூங் அப்படின்னு ஒரு பிரசவார்த்தக தாத்து இருக்குது ஆகா ஷூன்னு இன்னொரு தாத்து இருக்குது பிரேரணார்த்தக தாத்து ஆக இந்த தாத்துவை வைத்து கொண்டு இப்படி சொல்லப்பட்டிருக்குங்கிறதுக்கு பிரமாணம் காட்டுறார் பாணினி வச்சனாத் ராஜசூய சூரியகா சூரிய ராஜசூய சூரிய அப்படின்னு பாணினி வச்சனத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆகையினால் என்ன அர்த்தம் கிடைச்சில அனைத்து செல்வங்களையும் வழங்குகின்றவரான சூரிய பகவானாகவும் அக்னி பகவானாகவும் விளங்குகிறார் ஆகவே அவர் சூரியன் என்று சொல்லப்படுகிறார் சூரிய பகவான் சொல்லாட்டாலும் அவரையே சூரியன் அவர் நமக்கு எல்லா செல்வங்களையும் வழங்குவதால் மகாவிஷ்ணு என்று பூஜிக்கப்படுகிறார் சவிதாக்கு அர்த்தம் சொல்றார் சர்வச ஜகதா பிரசவிதா சவிதா பிரஜான பிரசவத் சவிதே நக்தி விஷ்ணுதர்மோத்தரேதவிசவநவி எல்லா சமஸ்தீன் தோற்றுவிக்கிரத்துனால அவருக்கு சவிதன் பெரு பிரகர்ஷே சவிதத்தையும் பிரபஞ்சம் அனைத்தும் ஜெகத்துனா ஜாயத்தே கட்சதி வந்து வந்து போயின்னு இருக்கிறதுக்கு பேர் தான் ஜெகத்துன்னு பேர் ஆஹா சர்வசிய ஜெகத் அஹா அப்படின்னு சொன்னால் இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ வஸ்துக்கள் வந்து வந்து போயின்ண்டே இருக்கு அத்தனையும் தோற்றுவிக்கிறவராக அவர் இருக்காருங்கிறார் பிரசவிதா அதனால் அந்த ப்ரா எடுத்துட்டு சவிதா ஆஹா சவிதா அதுக்கு விஷ்ணு தர்மோத்தரம்ங்கிற புராணத்திலிருந்து மேற்கோள் காட்டுறார் பிரஜானாந்து பிரசவநாத்து சவிதா இத்தி நிகத்தியதே அதாவது ஜீவர்களுக்கெல்லாம் சரீரத்தை உண்டு பண்ணுறதுனால அவருக்கு சவிதா அப்படின்னு பேர் அப்படின்னு விஷ்ணு தர்மோத்திர புராணத்தில் ஒன்று முப்பது பதினஞ்சில் இருக்குது அதை கோட் பண்ணுறார் இன்னொரு அர்த்தம் அதில் அடங்கியிருக்கு பிரஜைகள் பிரஜைகள் தங்களுடைய பிரஜைகளை தோற்றுவிப்பதற்கும் அனுகிரகம் செய்கிறார் அப்படிங்கிற அர்த்தமும் அடுத்தது ரவிலோச்சனோச்சு அசிவிலோச்சனூர்ஷிச்சு ரவிர்விலோ ரவிர்லோச்சனோச்சனூர்ஷிச்சூரியு ரவிலோச்சன ரவினா சூரியன் லோச்சனா கண் அது சொல்கிறார் ரவிஹி லோச்சனம் லோச்சனங்கிறதுக்கு அர்த்தம் என்ன சு ஆஹ் லோச்சனங்கிறது நபும்சுகரிங்க சப்தம் தெரியுது ரவிஹி லோச்சனம் அதாவது சூரியன்தான் கண்ணு சக்ஷு லோச்சனத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் சு அஸ்ய அசியன்னா அஸ்ய மகாவிஷ்ணோ இந்த விஷ்ணுவுக்கு சூரியன்தான் எங்கும் வியாபகமாக இருக்கிற இந்த விஷ்ணு பகவானுக்கு சூரியன்தான் கண்ணாக இருக்கிறார் ஆகையினால் அவருக்கு ரவி லோச்சனா அப்படின்னு ஒரு நாமா அப்படிங்கிறார் அதுக்கு என்ன பிரமாணம் முண்டக்கோபனிஷத்துலேருந்து மந்திரத்தை சொல்கிறார் அக்னிர் மோர்தா சக்ஷுஷி சந்திர சூரியவ் அப்படின்னு முண்டக்கோபனிஷத்தில் ரெண்டாவது முதல் கண்டத்தில் நாலாவது மந்திரத்தில் இருக்குது பிரபஞ்சத்தை சிருஷ்டியை பற்றி சொல்கிற போது அக்னிஹி மூர்தா தலை வந்து அக்னி பகவான் சக்ஷி சந்திர சூரிய திஷஸ்ரோத்ரே வாக்விவருதாச்ச வேதாக அப்படின்னு இருக்குது அந்த மந்திரம் இந்த ஃபர்ஸ்ட் லைனை மாத்திர சொல்கிறார் இங்கே எது தேவையோ அது சொல்கிறார் ஆக கண்ணு வந்து பகவானுடைய கண்ணு சூரியனும் சந்திரனும் தான் பகவானுக்கு கண்ணு பூ பாதவு எஸ்யநாபிர் வியதசுர் அனிலஹா சந்திரசூரியவுச்ச नेत्रे அதை கோட் பண்ண மாட்டார் ஏன்னா இவருடைய சிஷ்யர் எழுதின ஸ்லோகம் அது ஆதிசங்கரருடைய சிஷ்யர் இவர் எழுதினது தொடக்காச்சாரியர் அந்த ஸ்லோகம் எழுதியிருக்கார் பூ பாதவ் எஸ்யநாபிகி வியதசுர் அணிலஷ் சந்திரசூரியஉச்சநேத்ரே எல்லா இடத்துலையுமே சிவனாக இருந்தாலும் விஷ்ணுவாக இருந்தாலும் விஸ்வரூபத்தில் இந்த இதைத்தான் சொல்கிற அக்னிர்மூர்துஷி சந்திரசூரியவு இதுவரைக்கும் இந்த ஸ்லோகம் பூர்த்தி ஆயிடுத்து விவருதிகாரருடைய வியாக்கியான கொஞ்சம் எதா இருக்கா விசேஷம்னு பார்ப்போம் ஹுதபுக் விபு ரவிரோச்சன வியாபக சர்வர்த்த விபு திரையம் லோகாண்டம் சுவாமிவா விபு சர்விர ரவிங்கிறதுக்கு ரசனா ரவிங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் எல்லாத்தையும் ரசானாஞ்ச அங்கே சொன்னார் இல்லையா ரவிஹி ஆதித்யாத்மா அப்படின்னு பாஷியத்தில் ரசநாதாதத்த இரவிஹி அதனால் ஆதித்யாத்மா எல்லாம் போன வகுப்பில் பார்த்துட்டோம் அப்புறம் அடுத்தது ததா ததா அதனால் ரவிஹி இத்தியபிதீயத்தை விஷ்ணு தர்மோத்திர வச்சனம் விவிதம் விரோச்சனத்துக்கு சொல்கிறார் அநேக பிரக்காரேண சூரிய சந்திர அக்னி கிரகநக்ஷத்திர ரூபேண ரோச்சத்தை பிரகாசத்தே இரோச்சனா விரோச்சனாங்கிற பதத்துக்கு நம்ம என்ன பார்த்தோம் விதவிதமான அலங்காரங்கள் அபிஷேகங்கள் அப்படிங்கிற அர்த்தம் பார்த்தோம் இவர் என்ன சொல்கிறார் அநேக பிரகாரமாக பிரகாஷிக்கிறாராம் ருச்சி தாத்துவுக்கு பிரகாஷம்னு டேஸ்ட்னு ஒரு அர்த்தம் இருக்குது பிரகாஷம்னு ஒரு அர்த்தம் இருக்கு இந்த பிரகாஷங்கிற அர்த்தத்தை எடுத்துகிட்டு விபருத்திகாரர் தாரக பிரம்மானந்தா சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இந்த ரூபமாக பிரகாசிக்கிறார் விதவிதமான ஒளிகளாக இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தம் எடுத்துகிட்டு சொல்கிறார் அனுதாத்தேஷ்தஸ் ஹலாதேகன் அதுக்கு ஒரு பாணினி சூத்திரத்தை மேற்கோள் காட்டுறார் சூதே ஜனயதி சர்வம் ஜெகதி ரவிர் விலோச் விலோச்சன சூரியகா சூரியகாங்கிறதுக்கு சர்வம் ஜகத்த சூதே தோற்றுவிக்கிறார் சுபதி கர்மாணி லோக பிரேரயத்தி பிரேரணம்னு ஒரு அர்த்தம் சொன்னேன் இல்லையா சுபதேர்வா அப்போ என்ன அர்த்தம் ரெண்டு அர்த்தம் இவர் எடுத்துக்கிறார் அதுலேயும் இருக்குது பாஷ்யத்துலேயும் இருக்குது எல்லாத்தையும் படைக்கிறார் அதனால் இவர் சூரியன் சூரிய சப்தத்துக்கு சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு படைக்கிறவர்னு அப்புறம் கர்மாணி லோக பிரேரயத்தி எல்லாரும் சூரியன் உதித்த உடனே எல்லாரும் அவமும் வேலையில் ஈடுபடுறான் இல்லையா அதனால் சூரிய ரூபமாக இருந்து கர்மாவை பிரேரணம் பண்ணுறவராக இருக்கார் அப்படிங்கிற அர்த்தத்தையும் சொல்லியிருக்கார் சுதேகே சுபத்தேகே இதெல்லாம் நிறைய கிராமர் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லித்தரார் அப்புறம் சுபதி பிரேரயத்தி கர்மணி லோகமிதி சவிதா சவிதாவுக்கும் அதே தான் எல்லாரையும் கர்மாவில் ஈடுபடுத்துகிறார் அப்படின்னு பார்த்தோம் ஷூ பிரேரணே த்ரி அதே அர்த்தந்தான் சவிதாவுக்கும் அதே அர்த்தம் தான் ரவிலோச்சனா விராட் ஆத்மா இருக்கார் விராட் புருஷனாக இருக்கார் அதனால் ரவிலோச்சனம் அப்படிங்கிறார் அவ்வளோதான் இனி நம்ம கோரக்பூர் புக்கு இதை பார்ப்போம் அன அடுத்த ஸ்லோகம் நூற்றி எட்டாவது ஸ்லோகத்துக்கு வந்திருக்கும் அனந்தோஹுதோக் அனிர்விஸ் சதாமஷி லோகாதிஷ்டம அனந்தோஹுதோக் சுகதோ நைகஜோ அனிர்வி சதாமஷி அனந்தோவரிச்சேத அபா அனந்தோவ் நித்தியமாக இருக்கிறதுனால சர்வகதத்வா அது அதாவது எட்டர்னல் ஆல் பர்வேடிங் அப்புறம் என்னதுன்னா டைம்வைஸ் ஸ்பேஸ்வைஸ் அன்லிமிட்டெட் அதனால் அனந்தகா அனந்தகான் அந்தகர்த்தம் எல்லைன்னு அர்த்தம் வரையறையின்னு அர்த்தம் முடிவுன்னு அர்த்தம் நான் அந்த அர்த்தம் எல்லை இல்லாதது வடிவ வரையறுக்க முடியாதது முடிவில்லாதது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு என்னெல்லாம் மீனிங்னா எப் காலத்துனால எப்பவும் இருக்கார் எங்கேயும் வியாபிச்சிருக்கார் ஆகையினால் காலத்த அனந்தகா தேசத்த அனந்தகா ஆகையினால தேசகால பரிட்சேத அபாவாத் அதே தான் நித்தியத்வாத்து சர்வகதத்வாத்துங்கிறதுனுடைய விளக்கம்தான் அது தேசகால பரிட்சேத அபாவாத்து இது முக்கியமான அர்த்தம் இல்லைன்னா அனந்தஹன்னு அர்த்தம் அவர் படுத்துட்டு இருக்காரு அனந்த சயனம் திரு அனந்தபுரம் தானே வச்சுருக்கேன் ஆக அனந்த அப்படின்னு சொன்னால் அந்த சேஷரூப்போவா அந்த பாம்பு படுக்கை அப்படியும் எடுத்துக்கலாங்கிற ஆனால் தாத்பரியம் இதுதான் தாத்பரியம் அப்படின்னு இதில் ஒரு இது அந்த நம்ம பார்த்தோமே இந்த சுதாது சூரியகா அதுக்கு வந்து ஷூங் பிராணி கர்ப்ப விமோசனே அதாதிணம் இஸ்கே ஷூ தேதி ரூப்பு ஹோத்தே ஹைம் அப்படி கொடுத்துருக்கார் அதே மாதிரி செகண்டில் வந்து இன்னொரு ஷூக்கு வந்து பிரேரணே துதாதி கணம் ஆஹா அதாதி கணம் துதாதி கணம் இதெல்லாம் சம்ஸ்கிருதம் படிக்கிறவர்களுக்காக சொல்கிறேன் இஸ்கே சுதி ஆதி ரூப்பு ஹோத்தே ஹை கொடுத்துருக்கார் ரொம்ப நல்லாவே அதாதிகணம் துதாதி கணம்னு ஷூங் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மீனிங் ஷூங்குன்னா பிராணி கர்ப்ப விமோச்சனே பிராணி கர்ப்ப விமோச்சனைன்னா அந்த உயிர்கள் எல்லாம் கர்ப்பத்திலேருந்து வெளிப்படுத்துறது இந்த பிரஜைகளுக்குன்னு சொன்னோமே அந்த அர்த்தத்தில் ஷூ பிரேரணைன்னா எல்லாம் பண்ணும்படி பண்ணுறது தூண்டுறது அடுத்தது ஹுத ஏற்கனவே இதுக்கு முதல் ஸ்லோகத்திலே வந்தது ஹுத புக்குன்னு விகாயசக திருஜோதிஹி சுருச்சிர் ஹுத புக் வந்திருக்கு இங்கேயும் அடுத்த ஸ்லோகத்துலேயும் ஹுத புக்கு இந்த ஹுத என்ன அர்த்தம் சொல்கிறார் புக் ஹுதம் புனக்தி இதபுக் அதாவது ஹோமம் பண்டினத்தை ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறத அப்படியே போட்டுவிட்டார் இவர் தான் ஏதாவது அதுக்கு அர்த்தம் சொல்லுவார் தாரக பிரம்மானந்தா பார்ப்போம் ஏற்கனவே சொல்லியாச்சு வீரோ நந்தோதன சர்வக தத்துவம் ஆஹா வீரோனந்தோ தனஞ்சயான்னு எண்பத்தி மூணாம் ஸ்லோகத்தில் வந்தது அங்கே அனந்தங்கிறதுக்கு தேசகால வஸ்து எடுத்துட்டார் இங்கே தேசகால பாவம் மாத்திரம் எடுத்துட்டாருங்கிறார் இவர் இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் இதுக்கு பரிட்சேத அபாவாது அனந்தா இது கொச்சித் பாட தற்ற குணானாம் அந்த பரிட்சேதா இயத்த தத் ரகிதா அனந்த குணங்கள் எல்லையில்லாத குணங்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாங்கிறார் அப்படி சொன்னோமான திரும்ப கூறியது கூறலுங்கிற குற்றம் க முழுமையாக இவர் தாரகபிரம்மான கந்தர்வாப்சர சித்தா கிண்ணரோ ராக ரகச்சாரணாக நாந்தம் குணானாம் கச்சந்தி தேன அனந்த அயம் அவ்யய விஷ்ணு புராணத்தில் ரெண்டு நா அஞ்சு இருபத்தி நாலில் இருக்குங்கிறார் அனந்த சேஷரூப்போவா இது கவசித் பாட்டாக சில புஸ்தில தான் இருக்குது आ, भावके भुंते भुनक्ति सगुणम स्वनाम தம்ன பாலைய உச்சாரணு யமிருக்கோ தப்பூஜா கிரிதிதிஷு நூன சம்பி சோ வந்தே தமச்சு சுருச்சிர் விபு இத்திய ஹுதம் ஆஜியாதி திரவியம் இத்தியுக்தம் அத்தோ ஹோமஹத்தை இது அபௌணுருக்தியம் ஹுதம் புனக்தி இது ஹுத புக் அங்கே ஆஜியத்தை சொன்னாராம் ஹவிச இங்கே வந்து ஹோமத்தை சொல்கிறார்கள் இவர் என்ன சொல்கிறார் அதாவது ஹோமம் பண்ணுறான் ஒரு பலனை ஹோமம் பண்ணுறான் அந்த ஹோமம் பண்ணினால் அதில் தோஷம் இருந்தால் கூட தோஷம் இல்லாமல் பண்ணுறாராம் விகுணம் அப்படி சகுணம் கரோத்தி கீதையில் சொல்கிறார் இல்லையா ஸ்ரேயான் ஸ்வதர்மோ அதாவது விகுணமாக இருந்தாலும் நீ பண்ணணும் தர்மம் உயர்ந்ததுங்கிறார் அதாவது விகுணா அப்படி ஸ்வதர்ம ஸ்ரேயான்கிறார் நீ வந்து இது வந்து வதம் பண்ணுறது வந்து தோஷமான ஒரு ஹிம்சா கர்மவாச்சு அப்படின்னு நினைக்காது உனக்கு அது தர்மமாக இருக்குது ஆகையினால இதில் அஹி ஹிம்சை இருக்குதுன்னு நீ அதை பரிசா நினைக்கக்கூடாது அதாவது இன்னொருத்தனுடைய அதாவது நீ ஹிம்ச அஹிம்சையை கடைப்பிடிக்கிறது இன்னொருத்தனுடைய தர்மம் அந்த தர்மத்தை நீ பண்ணினியானா அது ஸ்வதர்மமாகாது பாபமாகுங்கிற கிருஷ்ணர் கீதையில் ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணா பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் இங்கே கான்டெக்ட் என்னென்னா ஹுதம் புங்கே ஹுதம் புனக்தி இத்தி ஹுத புக் இங்கே இவர் என்ன சொல்கிறார் அந்த அந்த தம் புனக்தின்னு சொன்னால் பாளையத்தீங்கிறார் யார் ஹோமம் பண்ணுறானோ அந்த ஹோமத்தை ஹவி அங்கே ஹுத்தம்னா ஹவிசை சாப்பிட்றாருங்கிற அர்த்தத்தில் பார்த்தோம் இங்கே அப்படி இல்லை யார் ஆகுதிகளை கொடுக்குறானோ அவனை காப்பாற்றுறார் அவன்கிட்ட ஏதாவது தோஷம் இருந்தால் கூட அந்த கர்மாவலியோ அவங்கிட்டையோ தோஷம் இருந்தால் அந்த தோஷத்தை நீக்கி அனுகிரகம் பண்ணுறார் அதனால் ஹுத புக் வழிபடுபோவனை பாதுகாக்கிறார் வழிபடுபோவன் அவனிடத்தில் இருக்கக்கூடிய குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்து அந்த குற்றங்குறைகளை எல்லாம் நீக்கி அனுகிரகம் பண்ணுறார் அதுதான் ஹுத புக்கு அர்த்தங்கிறார் அதனால் அது மாத்திரம் இல்லை அவன் பகவான் நாமாவை சொல்கிறானான் அதுக்கு சொல்கிறார் கர்மாவை முடிச்சுட்டு நம்ம சொல்கிறோமே எஸ் எஸ்மிருத்தியாச்ச நாமோக்தியா யாரை ஸ்மரிக்கிறதுனாலையும் நாமத்தை சொல்கிறதுனாலையும் தபஸ் பூஜா கிரியாதிஷோ தபஸோ பூஜா கிரியா இலியோ நியூனம் சம்பூர்ணதாம் யாந்தி நீ குறைவாக இருந்ததுன்னா அது சம்பூர்ணமாக சத்யோ வந்தே தம் அப்படி அந்த பகவானை நான் உடனுக்குடன் நமஸ்காரம் பண்ணுறேன் ஆனால் இதெல்லாம் பண்ணணும் சில பேர் என்ன சொல்லிவிடுறாருன்னா இதெல்லாம் பண்ணாமையே சொல்லிவிட்டால் போருமே என்னத்துக்கு தபஸ் பண்ணணும் பூஜை பண்ணணும் கிரியை பண்ணணும் அதனால் அதை பண்ணிவிட்டு தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோன்னு சொல்கிறதுக்கு பதில் எல்லாத்தையும் விட்டுவிட்டு பேசாமல் நாமாவே சொல்லிகிட்டு இருக்கலாமேங்கிறார் அப்போ அது வைதிக தர்மத்துக்கு விரோதம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் காக கர்மா பண்ண வேண்டிய கர்மாவை பண்ணணும் பண்ணி அதில் தோஷம் வந்தால் பகவன் நாமாவை சொல்லணுமே தவிர நாமாவை மாத்திரம் சொன்னால் போகிறோம் இந்த கர்மாலாம் தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் ஆர்டியும் பண்ணினா அப்புறம் இந்த கர்மாக்கள்லாம் இருக்காது அதுக்கெல்லாம் பல காரணங்கள் இதெல்லாம் பெரிய அளவுல வாதம் பண்ண வேண்டியிருக்கும் பண்றவங்க பண்ணிட்டு போறான் பண்ண முடியாதவனா சோம்பேறியா இருந்தாலும் சரி வேற விதமா ஆச்சாரம் எல்லாம் போகலன்னு சொன்னாலும் சரி அதுக்காக வேண்டி டோட்டலாகவே தேவையில்லைன்னு சொல்றது தர்மம் ஆகாது இல்லையா அடுத்தது பார்ப்போம் புனக்தி ஹுத புக்கு அங்க வந்து ஹவிச வாங்கிட்டு காப்பாற்றுறாருன்னு இங்க என்ன ஹோமம் பண்ணினாலும் சரி பகவானை வந்து கிருஷ்ண கிருஷ்ணா நாராயண நாராயண சிவசிவா வாசுதேவ வாசுதேவ ஜனார்தனா அப்படிலாம் சொல்ல சொல்ல என்னாகிறதுன்னு கேட்டால் அந்த கர்மாவில் இருக்கிற நியூனத்துவம் நியூனம் அத்திரிக்தம்னு சொல்லுவோம் குறைச்சி பண்ணது கூட்டி பண்ணினது எல்லாத்தையும் இது பண்ணி பேலன்ஸ் பண்ணி ஆகணும் நியூனாத்திரிக்தம் சர்வம் சுகுணமஸ்தூம்பம் குறைச்சி பண்ணினாலும் சரி கூட்டி தெரியாமல் அதிகமாக பண்ணியிருந்தாலும் எல்லாம் இந்த கர்மா எப்படி இருக்கணுமோ அப்படி ஆக்கி எனக்கு அனுகிரகம் பண்ணணும் கர்மா பண்ணுறதுல பர்ஃபெக்ஷன் வராது ஆகையினால் பகவானே அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் அடுத்தது போக்தா இந்த ஸ்லோகத்தில் என்ன இருக்குது அனந்தோ ஹுத புக் போ அனந்தோ அர்த்தம் பார்த்துட்டோம் அனந்த சப்தத்துக்கு அர்த்தம் பார்த்தாச்சு ஹுத புக்கு அர்த்தம் பார்த்தாச்சு இப்போ போக்கு அர்த்தம் பார்க்கணும் பிரகத்தி போகியம் பிரக்தி போகியம் அச்சேதம் புங்கேயும் பாலயத்து பிரக்தி போகியம் அச்சேதம் புங்கே இகத் பாலயத்துனா என்னர்த்தம் சாதாரணமாக அனுபவிக்கிறவன் अर्थम இங்கே என்ன சொல்கிறார் மாயையை அனுபவிக்கிறார் அப்படின்னு மாயினால்தானே இவருக்கு அத்வைத சித்தாந்தப்படி மாயினால்தான் பிரம்மத்துக்கு ஈஸ்வரத்துவம் சித்திக்கிறது ஆகையினால ஈஸ்வரன் ஆகி ஜீவன்களுடைய பூஜைகள் எல்லாம் எடுத்துக்கிறார் ச போக்தாரம் யஜ்ஞ தபஸாம் நம்ம பண்ணுற யஜன் தபஸ் எல்லாம் பகவானுக்கு எதில் நீ எந்த தேவத்தைக்கு பண்ணாலும் எனக்கு தானேங்கிறாரு ஏ பி அந்ந தேவதா பக்தாக யஜந்தே மாம் உபாசத்தே அன்னிய தேவத பக்தியும் என்னென்ன தான் வந்து சேருங்கிறார் ஆ ஏழாவது அத்தியாயம் ஒன்பதாம் அத்தியாயத்திலாம் பார்க்குறோம் ஏபி அன்னிய தேவதா பக்தா பார்த்துட்லாம் ஏபி அன்ன தேவதா பக்தாஹா ஒன்பதாம் அத்தியாயத்தில் தான் இருக்குது இருபத்தி மூணாவது ஸ்லோகம் அனன்யாஸ் சிந்தையந்தோமாக்க அடுத்த ஸ்லோகம் आ, देवता मामेव ியஜன் ஸ்வி மாமே கௌன்ய யஜன் அவிதிப்பூகம் பகவத் கீதைய ஒம்பதாவது அய்வூழ்தான்லோக்கம் அது பார்க்க அஹம் போதீன் அஹம்ஹிச்சு நம்ம தே நாத்தவங்க நான் தான் எல்லாத்துக்கும் பண் இதெல்லாம் கொடுத்துருக்கேன் எல்லா தேவதைகளுக்கும் அதிகாரம் கொடுத்துருக்கிறது நான் அது தெரியாமல் அவன் வந்து இது வந்து அவருக்கு போகாது இவருக்கு தான் போகும் அப்படின்லாம் இவன் நினைக்கிறது வந்து அதனால் என்னாகிறது நான் திரும்ப திரும்ப சம்சாரத்திலேயே உழல்றாங்கிற விஷயம் தெரியறதில்ல ஆதி பகவானை தெரிஞ்சுக்கிறது இல்லை இந்த ஆதி பகவான் அனாதி பகவான் இங்கே எப்படின்னு இது வந்து ஆதி உள்ள பகவான் இந்த தேவதைகள் இந்திராதி தேவதைகள் அவர்களை நம்பி விடுகிறார்கள்ங்கிறார் இதெல்லாம் இருக்கட்டும் படிக்கணும் முதலியாக படிக்கணுங்கிறதுக்காக சொல்லார் ஆக பிரகிருத்தி போக்யாம் அச்சேதனாம் புங்கே இந்த பிரகிருதி அச்சேதனம்ங்கிறார் ஜடமான இந்த பிரகிருத்தியை அனுபவிக்கிறார் சேத்தனம்தானே அச்சேத்தனத்தை அனுபவிக்க முடியும் இப்போ இங்கே நான் ஒரு ஆபரணம் போட்டிருக்கேன்னா இது அச்சேதனம் அச்சேதனமான ருத்ராட்சம் இது நான் ஒரு பாவனை பண்ணுறேன் இதில் தேவத்தைகள் இருக்குதுன்னு நினைக்கிறேங்கிற விஷயம் வேறு ஆனால் இன் ஜென்ரல் இந்த அச்சேத்தனமான வஸ்துவை அனுபவிக்கிறவன் சேத்தனம் தானே பெரிய பங்களா காரு இதெல்லாம் வந்து அதுவாக அனுபவிக்கிறது வைர மோதிரம் போட்டுட்டோம்னா வைர மோதிரம் அதுவாக அனுபவிக்கிறது வைர மோதிரத்தை போத்து அது ஜடம் அது மேட்டர் கான்சியஸ் பீயிங் தானே என்ஜாய் பண்ணுறது ஆகவே சொல்கிறார் சைத்தன்யந்தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறது சைத்தன்ய தத்துவம் ஆக இந்த மாயா பிரகிருத்தியை அனுபவிக்கிற சைத்தன்ய தத்துவமாக இருக்கார் பகவான்கிறதுக்காக போக்தாங்கிறார் அப்புறம் இன்னொரு அர்த்தம் என்னென்னா போக்தாங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் ரக்ஷணம் இந்த ஜகத்தை காப்பாற்றுறார் சிருஷ்டிஸ்திதி சம்ஹார திரோதான அனுகிரகம் பண்ணி இந்த ஜத்தை பரிபாலிக்கிறார் விசேஷமாக காக்கும் கடவுளாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அடுத்த அடுத்த இது அஹ அனந்தோ ஹுதபுக் போக்தா முடிச்சாச்சு அனந்தோ ஹுதபுக் போக்தா சுகதோ நைகதோ அக்ரஜா அதானே சுகதா நைகஜஹா அக்ரஜா இந்த சுகதாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சும் மோலக் சுகத அசும் ண்டம் சுகம் மோகலட்சணம் தீது சு அசுகம் தியதி ண்டயித்து அசுகத இந்த சுகதாக ரெண்டாக பிரிச்சுக்கிறார் சுகதானும் எடுத்துக்கிறார் இல்லை அங்கே ஒரு அவகிரகம் இருக்கோ என்ன அந்த காலத்தில் எல்லாம் ஓலைச்சொடர் தானே எழுதுறது அதனால் நீ இழக்க விடாம எடுக்க எடுக்காமல் எழுதிட்டே போவாங்க ஆ இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியாது அதனால் அசுகதஹான்னு சொன்னாலும் சரி சுகதான்னு சொன்னாலும் சரி ரெண்டு மீனிங்கும் எடுத்துக்கலாங்கிறார் ஆஹா பக்தானாம் சுகம் ததாத்தி இது சுகதா பக்தர்களுக்கு சுகத்தை கொடுக்குறார் சுகம்னா என்னது மோக்ஷணம் சுகம் ஆத்மாவே ஆனந்தங்கிற ஞானத்தை கொடுத்து விடுறார் ஆக மோக் சு மோக்ஷகத்தை இதாவது இதெல்லாம் என்னதுன்னா விஷய சுகம் விஷய பந்த சுகம் அப்போ மோக்ஷுகம்னா நம்ம புரிஞ்சுக்கணும் மற்றதெல்லாம் பந்த சுகம் நம்ம அனுபவிக்கிற சுகமெல்லாம் இந்த சுக அதை காப்பாற்ற வேண்டியிருக்கு அதை சம்பாதிக்க வேண்டியிருக்கு அதை காப்பாற்ற வேண்டியிருக்கு அதை வளர்த்துக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் பந்த சுகம் மோக்ஷுகம் ஆகா பகவான் ஏற்கனவே இருக்கிற பந்த சுகத்தை கண்டனம் பண்ணி நாசம் பண்ணி மோக்ஷுகத்தை கொடுக்குறார் அசுகதஹானா என்ன அர்த்தம்னா அசுகம் கண்டயத்தி அந்த தகாரத்துக்கு ததாத்தின்னு ஒரு அர்த்தம் கண்டயத்தின்னு ஒரு அர்த்தம் ஆக இந்த தத் ததாத்திங்கிறதுக்கு பதிலாக தியத்திங்கிறார் ியத்தின்னா என்ன அர்த்தம் கண்டயதி அதாவது அசுகத்தை இல்லாமல் பண்ணுறார் அசுகத்தை கண்டனம் பண்ணுறார் சுகத்தை கொடுக்கிறார் ஆஹா எது எது நம்ம சுகம் நினைக்கிறோமோ அது அசுகம் தானே கீதையில் இன்னொரு ஒன்பது அத்தியாயத்தில் கடைசியில் சொன்னார் இல்லையா அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராபிய பஜஸ்வமாம் இந்த வாழ்க்கை வந்து நிலையில்லாதது இதில் வந்து அசுகம் இந்த சுகம் இருக்கே இது சுக சுக ஆபாசம் அதாவது து இன்பம் இல்லாததும் நிலையில்லாததுமாகிய உடல் அந்த இடத்துல லோகசப்தத்துக்கு உடம்புன்னு அர்த்தம் இன்பம் இல்லாததும் நிலையில்லாததுமான உடம்பை பெற்ற நீ நிலையான இன்பமான எண்ணெய் சார்ந்திருப்பாய் ஆக அப்படின்னு ஒன்பது அத்தியாயத்தில் பக்தியில் சொல்கிற பகவான் அதையும் ஞாபகப்படுத்திக்கலாம் இங்கே ஆஹா பக்தானாம் சுகம் மோக்லக்ஷணம் ததாத்தி மோக்லக்ஷணம் சுகம் ததாத்தி இது சுகதா அதுவா அசுகம் தியத்தி கண்டயதி இது வா அசுகதா ஒரு ஆ இருக்கு விட்டு போயிடுத்து நீ சொன்னாலும் அப்போது நான் தக்காரத்துக்கு வந்து இந்த ததாதிக்கு பதிலாக தியத்தின்னு எடுத்துக்கிறேன் தியத்தின் கண்டயதி அப்படிங்குற அடுத்தது தர்மகுப்தையே அசகிருஜாத் நைக்கஜர்ம்தே அசகிருஜ்ஜாயமான நைகஜ ஒருதரம் பரந்தவரல்லையாம் பலதரவை பரந்தவரான் ஆனால் இவர் எதுக்காக பிறந்தார் நம்ம மோட்சத்துக்காக ஜென்ம எடுக்காமல் இருக்கிறதுக்காக பிறக்கிறோம் இவர் தர்மரட்சாம் எதா எதாஹி தர்மஸ் க்ளாநிர் பபவதி பார்த்த அபயுன்தனம் சிவியாத்மா பூத்தநீஷ்வரோ பிரகிதிம் சுவதிஷா சம்பவ பரி சாூன விநாஷாயுகே அப்புறம் அர்ஜுனன் கேள்விக்கு சொல்கிறார் பகூனிமே வதீதானி ஜென்மானி தவச்சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப நாலாவது அத்தியாயத்தில் பிகினிங்லேயே வந்துவிடுறது அர்ஜுனன் கேட்குறான் நீ சூரியனுக்கு எப்படி சொல்லி கொடுத்தேன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டபோது பகவான் சொல்கிறார் உனக்கும் எனக்கும் நிறைய சரீரம் வந்துட்டு போயிடுது அந்த சரீரமெல்லாம் அவதார சரீரமெல்லாம் என்னுடைய இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது பண்ணார் அதைத்தான் இங்கே கோட் பண்ணுறார் தர்ம குப்தயே அப்பப்போ இந்த தர்மம் சீர்கொலையும் அப்பெல்லாம் தர்மத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அசக்கிருத்து சக்ருத்துன்னா ஒரு தடவை அர்த்தம் அசக்கிருத்துன்னா பல தடவை பல தடவை ஜாயமானத்வாத் பல தடவை பிறப்பெடுத்து திரும்ப திரும்ப சிஸ்டத்தை சரி பண்ணிகிட்டே இருப்பார் ஆகையினால ந ஏகஜஹா ஒரு தடவை பிறக்கிறது இல்லை பல தடவை சரீரம் எடுத்து அந்தந்த த தது அவசரே யுகே யுகேங்கிறதுக்கு தத்தது அவசரேன்னு அர்த்தம் யுகந்தோறும்னு அர்த்தம் இல்லை சம்பவாமி யுகே யுகேன்னு இருக்குது இல்லையா யுகே யுகேன்னா எப்பெல்லாம் தேவைப்படுறதோ அப்பெல்லான்னு அர்த்தம் அது தேவைப்படுறதோ பகவான் தீர்மானம் பண்ணணும் நம்ம இப்போ தேவை வாங்குன்னு சொல்ல முடியாது அவருக்கு தான் இந்த கர்மானனுடைய தன்மைகள்லாம் தெரியும் ஆக தர்மகுப்தையே தர்மத்தை காப்பை பாதுகாக்கிறதுக்காக தர்மத்தினுடைய மதிப்பு குறையாம போக குறையாமல் பார்த்துக்கிறதுக்காக அசகிருத்து பல தடவை தன்னை பிற தோற்றுவித்து கொள்கிறார் தன்னுடைய மாயாசக்தியினால் ஆகவே அவர் ந ஏகஜஹா அநேகஜகா நைகஜஹா அப்படின்னாலும் அனைகஜான்னாலும் ஒரே அர்த்தம் தான் நைக்கஜா நம அப்படின்னா தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக பல தடவை சரீரம் எடுக்கிறவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது அகிரஜா அகிரேஜா அகிரஜாஹர் சமவர்த்ததாதி அகிரேஜா அகிரஜாஹி சமவதி அய்வத்தை அகிரஜேம் மொதல்லை மொதல்லரீர்த்தம் சூக் அதனால சமஷி பிரபஞ்சி சமஷ்டி சூஷ அபிமான சைத்தன்ய ரூபமாக முதல்ல வெளிப்படுறார் அப்புறம் விராட் புருஷனாக வெளிப்படுறார் முதல்ல ஈஸ்வரனாக இருக்கார் காரண காரணப்பிரபஞ்சத்தில் அப்புறம் சூக்ஷ்ம பிரபஞ்சத்தில் ஹிரண்ய கர்ப்பனாக வெளிப்படுறார் அப்புறம் விரா ஸ்தூல பிரபஞ்சத்தை அபிமானியாக விராட் புருஷனாக வெளிப்படுறார் ஆஹா முதல்ல வெளிப்படுறது ஈஸ்வரனாக இருக்கிற போது டார்மெண்ட் ஃபார்ம் அதனால் வியக்தாவஸ்தைக்கு வர்றபோது அதுக்கு பேர் ஹிரண்ய கர்ப்பன்னு பேர் நாம் தூக்கத்திலேருந்து எந்திரிக்கிற மாதிரி தான் அது மாதிரி டோட்டல் லெவலில் திங்க் பண்ணிக்கணும் ஆக அக்ரே ஜாயத்தே முத முதல்ல தோன்றுகிறார் அதனால் அக்ரஜா அக்ரஜஹானு அர்த்தம் ஹிரண்ய கர்ப்பா ஹிரண்ய கர்ப்பகாங்கிறதுக்கு பொதுவாக நம்ம அர்த்தம் என்ன வச்சுருக்கோம் சர்வஜா ஆம்னீஷியன்ட் கர்ப்பம்னு சொன்னால் தனக்குள்ளேன்னு அர்த்தம் ஹிரண்யம்னு சொன்னால் ஞானம்னு அர்த்தம் தனக்குள்ள சமஸ்தானத்தையும் வச்சுட்டுருக்கார் தமிழில் இதுக்கு பேர் வாலறிவன் பேர் ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் ஆம்னீஷியன்ட் அப்படின்னு பேர் சாதாரணமாக அக்ரஜஹான்னா என்ன அர்த்தம் அக்ரஜானா மூத்தவன் அர்த்தம் இப்போ லக்ஷ்மணாகரஜகா அப்படின்னா ராமனுக்கு பேர் லக்ஷ்மணஸ் அக்ரஜா லக்ஷ்மணனுக்கு மூத்தவன் அப்புறம் நம்ம சொல்கிறோம் இல்லையா சுமுகாயினமாக ஏகதந்தாயனமஹ கபிலாயனமகா கஜகர்ணகாயநகா லம்போதராயநமஹ விக்கடாயனமஹா விக்னராஜாயின்மஸ்காகாகிரஜா எனமகான்னு சொல்லுவோம் ஸ்கந்தாக்ரஜா எனமகான்னு சொன்னால் ஸ்கந்தனுக்கு மூத்தவன் ஆனால் இங்கே இந்த அர்த்தத்தில் எடுத்துக்கல முத முதல்ல சிருஷ்டியில் முதல்ல அப்படிங்கிறதுனால அக்ரஜா அதுக்கு வேத பிரமாணத்தை சொல்கிற ருக்வேதத்தில் பத்தாவது பத்தாவது அஷ்டகம் நூற்றி இருபத்தி ஒன்றாவது மண்டலம்னு நினைக்கிறேன் ஒன்றாவது மந்திரம் ஹிரண்யர்ப சமவர்த்தாக்கரே அங்கே அக்ரேன்னு இருக்குது மந்திரத்தில் பூதச ஜாத்திரேக்க ஆசீத் அப்படின்னு சொல்லி ரிக்வேயத்தில் அந்த மந்திரம் இருக்குது அதை கோட் பண்ணுறார் இத்தியாதின்னு போட்டார் இது மாதிரி நிறைய ஸ்ருதி இருக்குது அப்படிங்கிறத போட்டுட்டார் ஆஹா அக்ரஜாங்கிற நாமத்துக்கு அர்த்தம் பார்த்தாச்சு அடுத்தது அனர்விணா அவசமேத்து அபவேத அனர்விண அவசமே அ அபேத அனர்விண ரொம்ப அழகான நாமா நிர்விண வைராக்கியம் உடையவன் அர்த்தம் அனிர்விணா வைராக்கியம் இல்லாதவன் அர்த்தம் ஏன் வைராக்கியம் இல்லைன்னா வைராக்கியம் தேவை இல்லாதனால வைராக்கியம் இல்லாதவன் அப்படி அர்த்தம் சொல்கிறார் நிர்வேதான்னு கேட்டிருக்கோம் பகவத்கீதையில் எதா தே மோகலிலம் புதிர்வியரிஷிய ததா கிர்வேதம் சோத்தவியுத்த na vairagyam. Tevai பரீக் லோக்கான் கர்மசிதான் பிராமணோ நிர்வேதமாயாத் அது நிர்வேதம்னா அதை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை அதை அனுபவிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை வைராக்கியம் பற்றற்ற தன்மை வேண்டாம்ப்பா ஊரில் எல்லாரும் கோடிஸ்வரனாக இருக்கான் பெரிய பதவியில் இருக்கான்னா எனக்கு அதெல்லாம் இல்லை நான் நிம்மதியாக இருக்கணும் அதனால் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு கிடைக்காதுங்கிறதுனால வேண்டாம்னு இல்லை தேவையில்லை அது அடைஞ்சு என்ன ஆகிறது அடைஞ்சதுனால எனக்கு என்ன சுகம் வரப்போகிறது வந்ததுன்னா அந்த சுகம் நிற்குமா போயிடும் இப்படி இப்படி சிந்திக்கிறோம் சாதாரண ஜனங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க இவங்களால் முன்னேற்றம் இல்லைம்மா முன்னேற்றங்கிற பேரில் எல்லாரும் நிம்மதியைத்தானே இழந்துருக்கான் முன்னேற்றங்கிற பேர்னால எல்லாம் என்ன நிம்மதியை அடைஞ்சிருக்காங்க சொல்லுங்க முன்னேற்றம்னா சாப்பாடு இருக்கிற இடத்துல நிம்மதியாக இருந்தால் தானே முன்னேற்றம் முன்னேற்றம் என்பதனுடைய பொருளே குழப்பமாக இருக்குது முன்னேற்றம் என்கிற பெயரிலே அமைதியை வளர்க்கிறோமா அமைதியை இழக்கிறோமா அப்படின்னு ஒரு பட்டிமன்றமே போடலாம் என்ன முன்னேற்றங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன எதில் முன்னேறணும் பொருளியல் முன்னேற்றமா அருளியல் முன்னேற்றமாக அருளியல் முன்னேற்றம் எல்லோரும் என்ன சமூகத்துக்கு நன்மை பயப்பது பொருளியல் முன்னேற்றம் சமூகத்தினுடைய அமைதியை கெடுப்பது இல்லைன்னு யோசிச்சு பாருங்கள் இல்லைன்னா சிந்தித்து பாருங்க ஆக அருளியல் முன்னேற்றம் இருந்தால் மன்னம் மற்ற முன்னேற்றங்கள்லாம் இயற்கையாக நிகழும் ஆனால் பொருளியல் முன்னேற்றத்தை மையமாக வச்சு இருந்தோம்னா வாழ்க்கையில் நிலையான நிம்மதி கிடைக்க முடியாது எல்லாம் ஒரு மாயை ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் எந்த ஃபீல்டில் ப்ரோக்ரஸ் வேணும் மெட்டீரியல் ஃபீல்டு இல்லையா சென்ஸ் ப்ளஷர் ஃபீல்டு இல்லையா இல்லை வேல்யூஸ் ஃபீல்டு இல்லையா இல்லை பீஸ் ஆஃப் மைண்டு ஃபீல்டு இல்லையா எந்த ஃபீல்டில் வந்து ப்ரோக்ரஸ் வேணும் யோசிக்க வேண்டிய விஷயம் தானே யோசிக்கிறது என்ன உண்மை உண்மைதான் அதுதான் இங்கே சொல்கிறார் அதாவது பகவானுக்கு வைராக்கியம் கிடையாது பகவானுக்கு வைராக்கியம் கிடையாதுன்னு எப்படி சொல்கிற பகவான்கிற லக்ஷணமே வைராக்கியம் உள்ளவர்னு இருக்குது ஞான வைராக்கியோஸ்வ ஷண்ணாம் பகை தீரினா அனிர்விண்ணஸ் ச தாமரிஷி அப்படின்னு சொன்னார் இங்கே வந்து அனந்தோஹுத புக் போக்தா சுகதோ நைகதோ கிரஜா அனிர்விண்ணஸ் ச தாமரிஷி அனிர் நிர்விண்ணா வைராக்கியசாலி இந்த இடத்துல அர்த்தம் நுணுக்கமாக சொல்கிறாரு அவருக்கு வைராக்கியத்துக்கு அவகாசமே பற்று இருந்தானே வைராம் வச்சுக்கிறதுக்கு பற்றற்ற தன்மை பற்றே இல்லை எல்லாமே அவராக இருக்கிற போது அவர் எப்படி பற்று வைப்பார் பற்றும் அவரே பற்றற்ற தன்மையும் அவரேண்ணா எல்லா குணங்களும் அவராக இருக்கிற போது எது அவருக்கு எப்படி வைராக்கியம் இருக்க முடியும் அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் அவாப்த சர்வகாமத்வாத் அவாப்த சர்வகாமத்வாத் அப்படின்னா எல்லா சமஸ்த விஷயங்களும் அவராகவே இருக்கார் எல்லா விஷயங்களும் உலகத்தில் இருக்கிற வைடௌரியம் கோமேதம் யாராக அந்த நேரத்துக்கு அவங்க பொசஸ் பண்ணிக்கலாமே தவிர ஆனால் அது பகவானோடது பகவானோட தான் அந்த ரூபத்தில் இருக்க பகவானுக்கு நம்ம போய் வைர பத்து கிரீடம் சாத்திரம்னு வச்சுப்போம் பகவானே வைர இருக்கிற போது அப்புறம் பைரகிரீடத்தை பகவானுக்கு சாத்திர என்ன அப்படி சொல்கிறதுங்க அவாப்த சர்வகாமத்வா அதன் எப்போ நித்திய நித்யாப்தா நித்தியகாமா நித்தியகாமஹான்னா என்ன அர்த்தம் எல்லா விஷயங்களும் அவராகவே இருக்கிறபோது அவருக்கு எங்கே வைராக்கியம் வரப்போகிறது அது மாத்திரம் இல்லை அப்ராப்தி ஹேத்து அபாவா அதாவது அப்ராப்தி ஹேத்து உன் அப்ராப்தின்னா என்ன அர்த்தம் அடையணும் அப்ராப்திக்கு ஹேத்து என்ன ஒன்று அடையாததுக்கு காரணம் என்னன்னா அப்ராப்தி ஹேத்து அப்ராப்திக்கு ஹேத்து என்ன ஆசை அதாவது ஒன்று அடையலை நான் அடையணும்னு நினைக்கிறேன் அப்ராப்திக்கு ஹேத்து என்னது காமஹா காமகா இவரு இவர் இவரை விற்த்திகாரர் என்ன சொல்கிறார் பார்ப்போம் அப்ராப்தி ஹேது நெர்வீண்ணா விரக்தா அதெல்லாம் தான் சொல்கிறார் சொரூப்ப ஆனந்தமாக இருக்கிறதுனால இல்லைங்கிறார் அப்புறம் காமியன் காமா விஷயத்தாரதமிய நித்தானந்த ஜனியானந்தே க்ஷைவாத் ஸ்வரஸ் அஜான அப்பிராத்த அதாவது ஒன்று அடையலைங்கிறதுக்கு காரணம் அஜானங்கிறார் எல்லாமே ஞானம் இருக்கிறதுனால ஜ நிர்வேத ய சே அவிதீவம் அப்பாப்ஹேத்து ஆவணம் தப்டிங்கர் அப்பாத்து அபித் அபா கொச்சித் படத்தனி அவியத்தை அடையத்தத அடயணம் ஸ்வானந்த அபாத் எதர்விஷோர்த்தனன அங்க வந்து துக்கப்படுறது இல்லையா அர்த்தம் சொல்லப்பட்டது அங்கே அனர்விஷ்டோங்குற இடத்துல அறுபதாவது ஸ்லோக்கம் அத்தூ தவி ம் இல்லையே சொல்லப்பட்டது அத்தூ அவிர इति அனி வியாபே இவரு ஒரு புது அர்த்தஞ்சர் கிருஷ்ணருக்கு நரியப்பெண்கள்ருந்தா அனைப்பீஷு நைக்கிணர்ண இவ்வாத்தி சர்வார சேவ அதெல்லாம் விஸ்தாரமாக வேறு எதெல்லாம் சொல்கிறார் அவர் இங்கே என்னென்னா அப்ராப்தி ஹேத்து அப்ராப்திக்கு ஹேத்து வந்து அஜானம்ங்கிறார் அஜ்ஞானத்துலேயும் முக்கியமாக உண்மை மறைச்சிருக்கிறது ஆவரண்கிறார் ஆவரணம் இல்லாததுனால அவருக்கு வைராக்கியம் இல்லை வைராக்கியம் இல்லைன்னா வைராக்கியம் தேவை இல்லை ஏன்னா எல்லாமே அவராக இருக்கிறதுனால ஸ்வரூப ஆனந்தமாக இருக்கிறதுனால ஒன்றை அடைஞ்சு அதனால் சுகம் வர வேண்டிய அவசியம் இல்லை ஜென்ய சுகம்னு பேர் ஸ்வரூப சுகம் ஜென்ய சுகம் அதாவது கிரியா சுகம் அதாவது ஒரு கர்மாவை பண்ணி சுகம் அனுபவிக்கிறது ஒன்று எக்ஸ்டர்னலாக வேலை பண்ணி அனுபவிக்கிற சுகம் பொருளை சம்பாதிச்சு ஆன்மீக வாழ்க்கையிலையும் பகவன் ராமாவை சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி படித்து அதனால் ஏற்படுற ஜென்ய சுகம் இது ஜென்னிய சுகம் இல்லை ஆத்மாவே சுகம் அது ரொம்ப நல்ல பதம் ஜென்ய சுகம் இப்போ சமாதி ஜென்ய சுகம் ஞான ஜன்ய சுகம் ஆக ஜன்யத்தில் ஜென்யம்னால் உற்பத்தி சுகம் வந்து வெளிப்படுறது ஆத்ம சுகம் வந்து சில காரணங்களால் வெளிப்படுறது அதுதானே சொல்கிறோம் நாய் வந்து எலும்பு துண்டை வந்து கடிக்கிற போது அதோடய வாயில் இருக்கிற ரத்தம் தானே வருது அதனுடைய சாஃப்ட் போர்ஷனில் இருக்கிறதுன்னு ஆனால் எலும்புலேருந்து ரத்தம் வரலை ஆனால் அது எலும்புலேருந்து வருதுன்னு தப்பாக நினச்சிக்கிறது அது மாதிரி நாமளும் ஸ்வரூப சுகந்தான் சில கண்டிஷன்னால் வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது மேனிஃபெஸ்ட் ஆகிறது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த அஜானத்தினால ஆவரணத்தினால அதுலேருந்து தான் வருதுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறோம் ம் பணத்தினால்தான் வருது பணம் வந்துடுத்துன்னா நிறைய பணம் வந்துடுதான் ஆஹா அப்படிங்கிற அப்போ என்னது அந்த ஆஹான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா அது வந்து அவனை வந்து ரொம்ப சந்தோஷம் கொடுக்க போகிறது பணத்தினால அப்போ என்ன இருது அது ஒரு கண்டிஷன் அந்த கண்டிஷன் என்ன பண்ணுறது அதேதோ ஒரு புண்ணியம் அந்த புண்ணியத்தினால பணமோ ஏதோ குடும்பத்தில் ஏதோ நல்லதோ எல்லாம் நடக்கிறது அப்போ உடனே என்ன எடுத்து இப்போ ஒன்றும் வேண்டாம் கொரோனாலாம் போயாச்சு ஒருத்தருக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு உடனே என்னென்னா என்ன சுகம் வந்துடுத்துன்னா அப்படி இல்லை மைண்டு கொரெக்டாகிடுது இப்போ இந்த கொரோனா டிசீஸ் இருக்கிறதுனால எல்லார் மைண்ட்லேயும் ஒரு ஃப்ளக்சுவேஷன் அதனால் சுகம் வந்து மறைஞ்சிருக்கு துக்கம் வந்து துக்கம் இந்த சஞ்சலம் வந்து சுகத்தை மறைச்சிருக்கு அதனால் என்ன சஞ்சலம் போயிடுத்துன்னா சுகம் வெளிப்பட போகிறது சாஸ்திரத்தோட அப்ரோச்சே இப்படி சுகம் வெளியிலேருந்து உள்ளே வரதே கிடையாது ஆத்ம சுகம்தான் வெளிப்படுது இப்போ நானே சுகமாக இருக்கிற போது என்னோடய சுகத்தை நான் இரவல் வாங்கியனதுக்கு அனுபவிக்கணும் மைண்டில் துக்கம் வரும் போகும் ஆனால் என்னோட சுகம் வராது போகாது மைண்டில் துக்கமும் வரும் சுகமும் வரும் போகும் ஆனால் அந்த சுக துக்கம் சேர்ந்தது என்ன சேர்ந்தது கிடையாது அப்படிங்கிற தத்துவஜானத்தை சம்பாதிக்கணும் அதுதான் முதல்ல சொன்னார் என்னது மோக்ஷுகம் பார்த்தோம் இல்லையா சுகதா அப்படிங்கிறதுக்கு பார்த்தோமே பக்தானாம் சுகதா சுகம் மோக்ஷலக்ஷணம் சுகம் ததாத்தினா என்ன அர்த்தம் வைக்கிறார்னு அர்த்தம் நீயே நான் பா நானே நீ அகமேவத்வம் தொமேவ ஆனந்தமே நான் நீயும் ஆனந்தம் நானும் ஆனந்தந்தான் ஆனந்தத்தினால் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தான் ச ஏகா ச ஏவம் வித்து ஆனந்தமயமாத்மான உபசங்கிரமிய ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் உபனிஷத்து எவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுக்குறது ஆக வைராக்கியம் தேவையில்லாதவர்னு அர்த்தம் அனைத்து அனைத்து ஆனந்த ஸ்வரூப் அனைத்தின் ஆனந்த ஸ்வரூபமாக அது ஜன்னிய சுகமோ என்னது ஸ்வரூப சுகமோ எல்லா சுகமும் அவர்தான் அப்படி இருக்கிற போது அவருக்கு எதுக்கு வைராக்கியம் வரப்போது ஆக வைராக்கியம் அடைய வேண்டியது இல்லை வைராக்கியத்தை வளர்க்க வைராக்கியத்தை உண்டாக்கிக் கொள்ளவோ வைராக்கியத்தை வளர்க்கவோ தேவையில்லை பற்றற்ற தன்மையை வெளிப்படுத்தவும் தேவையில்லை ஏனென்றால் அனைத்துமாக இருப்பதால் அத்வைதத்தில் ஏது வைராக்கியம் அவைராக்கியம் அப்படிங்கிறது அர்த்தம் இந்த ரெண்டு வஸ்து இருந்தால் தானே எனக்கு அது வேண்டான்னு சொல்லணும் இல்லாட்டி அது எனக்கு வேணும்னு சொல்லணும் ஹேயோ பாதேய வர்ஜிதஹான்னு இன்னொரு நாம பார்க்குறோம் லலிதா சாஸ்திரநாமத்தில் எ இது இதை நீ விட்டுடணும் இதை நீ எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கே இல்லை எல்லா துவைத்த விவகாரத்தில் தான் இதை நீ விடணும் அதர்மத்தை விடணும் தர்மத்தை பண்ணணும் அப்படின்னு இருக்கிறதே ஒரே தத்துவங்கிற போது எதை எதை கொள்வர் தள்ளுவது எது கொள்வது எது எதை கொள்வது எதை தழ்வது அது கிடையாதுன்னு அர்த்தம் அஹா அனிர்விண்ணா அப்புறம் சதாமரிஷி அது பார்ப்போம் சதா சாதுனு ஆபிமுக்கேன மிருஷ்யத்தை க்ஷமே இது சதாமரிஷி சதூனா மிருஷ் க்ஷமீ சதா அமர்ஷி ஹர்ஷ அமரிஷய படிக்கிற அமரிஷம் சொன்ன சதா மீூன் ககசோபி ஆமுக மர்ஷித்த சோடும் ஷீலமஸ்ஸே இது சதாமஷி நஸ்மரத்யபாராணம் சதமப்பியாத்மவத்தையா ஏதோ ஒரு புராணத்தில் இருக்க பொருள் வாராக புராணமோ என்னவோ இல்லை வால்மீகி ராமாயணம் ஒன்று முத முதல் பாலகாண்டம் அத்தியாயம் ஒன்று பதினொன்று வால்மீகி ராமாயணம் அத்தியாயம் ஒன்றுன்னு சர்க்கம் ஓகே இத்தி வால்மீகி வச்சனத் ஐத்தியாக சதா இத்தீ சதாதிஷ்டான அதுபுதா இப்படி இருக்கு இல்லையா இந்த இடத்துல சத்தகாங்கிற சப்தத்துக்கு அதாவது நல்லவன் ரெண்டு காரணம் இப்போ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான் ஒன்று இந்த நல்லவனை ஆறத்துக்கு முன்னால் பல தவறுகள்லாம் பண்ணியிருக்கான் இந்த தீயவனாக இருந்து நல்லவனாக மாறியிருக்கான் ஒருத்தன் அவனை என்ன பண்ணுறான்னா பகவான் பொறுத்துக்கிறாரான் அதெல்லாம் பரவாயில்லப்பா அப்படின்னு அதை மன்னிச்சு விடுற இங்கே சதாமரிஷின்னு சொன்னால் நல்லவர்களை நல்லவர்களின் குற்றங்களை பொறுத்தருள்பவர் நல்லவர்களின் குற்றங்களை நீக்குபவர் ஏற்றுக்கொள்ளாதவர் நல்லவர்களுடைய நல்ல தன்மையையே காண்பவர் அமரிஷம்னு சொன்னால் ஒரு விதமான வெறுப்பு சதாமரிஷி சதாமரிஷி ஹரிஷ அமரிஷன்னு சொல்கிறோம் மருஷித்தும் மருஷித்தும்னா சோடும் தாங்கிக் கொள்வதுன்னு அர்த்தம் கிருத்த அகசோப்பி பாவம் பண்ணிவிட்டான் தப்பு பண்ணிவிட்டான் ஆனால் அவனை வந்து அவனுடைய தவறை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையுடையவராக இருக்கார் பகவான் அதனால் சொல்கிறார் நஸ்மரத்யாபகாராம் சதமபி ஆத்மவத்தையா நாம் பண்ணுற தப்பை நான் எப்படி ஓவர் கம் பண்ணித்தானே போகணும் குற்ற உணர்ச்சியோடையே இருந்துட்டு இருந்தால் நான் எப்படி முன்னேற முடியும் சரி ஏதோ தெரியாமல் தவறு பண்ணிட்டேன் இனிமேலாவது வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும் இனிமே பண்ணின தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாமே அப்படி ஒருத்தன் எப்படி தன்னை மாற்றிக்கிறானோ அப்படி நினச்சிக்கிறாராம் சுவாமி நான் எப்படி இருந்தால் அப்படித்தானே இருப்பேன் இல்லை நான் என்ன மன்னிச்சுக்க மாட்டேனா மன்னித்து என்ன வசதிக்க மாட்டேனா அது மாதிரி தான் என் பக்தனும் அப்படி அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கிறார் அப்போ பகவான் தப்பு பண்ணுறாருன்னு கேட்கப்படாது ஒரு சாதாரண மனிதனுக்குள்ளேயே இன்னொரு மனிதனுக்குள்ளேயே அப்படி பெரியவங்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நான் செய்த தவிர நான் எப்படி நானே அதை பொறுத்துண்டு நான் மேலே நோக்கி போகிறேனோ அதுக்காக அப்படியே இப்படி ஆயிட்டு பண்ணிட்டேனே பண்ணிவிட்டேனே பண்ணிட்டேனேனு குற்ற உணர்ச்சியோட என் வாழ்க்கையை நான் கெடுத்துக்காமல் இருக்கேனும் அது மாதிரி பகவான் என்ன பண்ணுறாருனா அவன் பண்ணின நல்லதெல்லாம் பார்த்துட்டு தப்பு பண்ண தப்பெல்லாம் பொறுத்துக்கிறார்னு அர்த்தம் ஏது பிழை செய்தாலும் ஏழை ஏழை ஏனுக்கு தீது புரியாத தெய்வமே அப்படின்னு பாடியிருக்கிறார்கள் மகான்கள்லாம் அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் தொடர்ந்து நாம் அடுத்த வகுப்பில் சிந்தனை பண்ணுவோம் இன்றைக்கு சாயங்காலம் திருக்குறள் திருவிழா நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் நடக்கப் போகிறது எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள் என்று திரும்ப திரும்ப உங்களை எல்லாம் வேண்டிக் கொள்கிறேன் முழுவதும் ஓதப் போகிறோம் பிறகு ஒரே சில உபன்யாசங்கள் இருக்கின்றன கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கின்றன இதெல்லாம் முடிந்த பிறகு வாழ்த்து பாடலோட நிறைவு பெறும் ஆஹா இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறதுக்கு நீங்கள் எல்லார்டையும் சொல்லுங்கோ எல்லாரும் ஆர்வத்தோடு இதில் கலந்துக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூபதைத்யாந்தம் நமாமி புருஷோத்தமம் நமோஸ்துவனந்தாய சஹசிரமூர்த்தையே சஹசிரபாதாட்சி சிரோருபாகவே சஹசிரநாமே புருஷாய சாஸ்வதே சஹசர கோடி யுகதாரிணே நமஹா இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் அடுத்த வாரத்திலேருந்து பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் வகுப்பு வச்சுக்க போகிறோம் இந்த விஷ்ணு சாஸ்திராவும் சரி திருக்குறள் வகுப்பும் சரி பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் நடக்கும் सदगुरुनाथ महाराज की जय